பின்வரும் நான் நபி நபிசல்லு அலிஹசல்லம் அவர்களின் வீட்டின் நுழைவதற்காக உள்ளே நுழையலாமா என்று அனுமதி கேட்டேன் உடனே நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் தன் ஊழியரிடம் அவரிடம் நீர் சென்று அனுமதி கோரும் வழிமுறையை அவருக்கு கற்றுக் கொடுப்பீராக என்று கூறினார்கள் கேட்பீராக நான் உள்ளே வரலாமா என்றேன் நபி சொல்லாஹும் அலிஹ் வசலம் அவர்கள் எனக்கு அனுமதி வழங்கினார்கள் நான் வீட்டினுள் நுழைந்தேன் அபோதாவோந்து ஏழு ஏழு